வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு சுகி சிவம் அவர்கள் எழுதியுள்ள படிப்பு வேறு அறிவு வேறு என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் குடியிருக்கும் வீட்டுக்கு படி நடை கூடம் முற்றம் வெளி என்று ஐந்து உறுப்புகள் இருக்கின்றன வீடு என்றால் மோட்சம் என்ற பொருளும் உண்டு அதற்கும் இதே ஐந்து பிரிவுகள்தான் முதலில் படி அதாவது நல்ல நூல்களை படி அது முதல் நிலை படித்தால் போதாது படித்த வழியில் நடை நடப்பது கஷ்டம் என்றால் அப்படி நடப்பவர்கள் உடன் கூடியிரு சங்கம் செய் அதுதான் கூடம் இப்படி வாழ்வு முற்றும் என்றால் வெளி வெளியாகிய இறைவன் உடன் கலக்கலாம் இந்த வீடு அந்த வீடு பெற விளக்கம் சரிதானே சில பேர் நிறைய படிப்பார்கள் எந்த நூல் படியும் நடக்க மாட்டார்கள் திருக்குறளை தலைகீழாக ஒப்புவிப்பார்கள் ஒரு குரலையும் பின்பற்ற மாட்டார்கள் டாக்டரிடம் போகிறோம் வயிற்று பலி என்று புலம்பியதும் ஒரு காகிதத்தை எடுத்து மருந்தி இதை மூன்று வேலை சாப்பிடு என்கிறார் டாக்டர் எழுதி கொடுத்த காகிதத்தையே மூன்று வேலை சாப்பிட்டால் வலி குறையுமா கூடுமா இன்றைய படிப்பில் புத்தகங்கள் ஒழுங்கப்படுகின்றன மனப்பாடங்கள் பட்டம் பெறுகின்றன மனித தேப்பிக்காரர்கள் டிப்ள மக்களுடன் படிக்கட்டு படிக்கட்டுகளாக ஏறி இறங்குகின்றனர் சொற்கொழிவாளர்கள் ஒலி குப்பைகளால் காதுகளையும் மனங்களையும் நிரப்புகிறார்கள் படிப்பு நடைமுறைக்கு வரவில்லை கேள்வி ஞானம் வாழ்க்கை ஞானம் ஆகவில்லை எங்கு பார்த்தாலும் ஏற்றுச் சுரக்காய்கள் என்பதால் உலகம் பசியோடு உட்கார்ந்து பெருமூச்சுக் கொண்டிருக்கிறது அது ஒரு பொற்காலம் ஸ்ரீரங்கத்தின் துளசி மனம் கமலும் தெருக்களினூடே இரவு வேளையில் நடக்கிறார் அவரது சீரர்கள் பதுங்கி பதுங்கி அவரை ஒரு குடிசை அதற்குள் நுழைந்து கதவை சார்த்திக் கொண்டார் இரவு நேரத்தில் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான குடிசைக்கு வந்து கதவை சார்த்திக்கொண்டார் குருநாதர் என்றால் சீடர்களுக்கு மனம் எப்படி இருக்கும் பரபரப்பான கற்பனைகள் ஓலைகளின் இடுக்கு வழியாக உள்ளே பார்க்கிறார்கள் மங்களான வெளிச்சத்தில் கட்டிலில் கிடக்கும் மெலிந்த உருவத்தை மெல்ல தாங்கி எடுத்து உடலை துடைத்து சுத்தப்படுத்தி பணிவிடைகள் செய்கிறார் குருநாகர் மாரநேரி நம்பிகள் என்ற நோயுற்றை ஹரிஜன வைணவர் ஒருவருக்கு பெரிய நம்பிகள் என்ற அந்தன வைணவர்தான் இந்த செய்தி காட்டு பணி செய்யும் அந்த என்ன செய்வது ஜாதி பிரஸ்டம் செய்வதா விசாரணை நடத்துவதா ஸ்ரீரங்கத்தில் தேர் திருவிழா வேறு ரங்கனின் தேர் பெரிய நம்பிகள் வீட்டு வாசலில் நிற்கலாகாது இடைக்கால அவமானமாக இது போதும் என்று தீர்மானம் ஆயிற்று கருணை கடல் தேர் ஊர்ந்து வந்த சமயம் பெரிய நம்பிகளின் திருமகள் அத்தோழாய் கண்களில் நீர்மொழ்கதவை பிடித்தபடி வெளியே பார்த்தாள் வாய் திறந்து புலம்பினாள் எல்லோரும் எம்மை விளக்கினர் ரங்கா நீயும் எமக்கு விளக்கோ என்றாள் அச்சு முறிந்து தேர் வீட்டு வாசலிலேயே நின்று விட்டது பத்து நிமிடம் அல்ல பல மணி நேரம் பகவான் இதற்கும் மேலே ஒருபடி மாரநறி நம்பிகள்ரித்தார் மரணம் என்ற அவலநிலை கடந்து அமரநிலையாக பரமபதம் பெற்றார் அந்த ஹரிஜன பெரியவருக்கு பிரேத சம்ஸ்காரம் என்னும் இறுதி கடன் வழிபாட்டை அந்திய பெரிய நம்பிகள் தாமே செய்தார் புனிதமான ஒரு புரட்சி அமைதியாக நடந்தேறியது பரம்பரையான நெறிமுறைகளுக்கு இது விரோதம் என்று பழமைவாதிகள் வருத்தம் காட்டினர் சபையை கூட்டி பெரிய நம்பிகளை விலக்கி வைப்பது என்று முடிவு கட்டினார் அவரோ அவர்களுக்கு உண்மையை விளக்கி வைப்பது என்று முடிவு கட்டினார் நம் ஆசிரியர் அவர் ஆழ்வார் பாசுரங்களை அனுபவித்து விளக்குவதை ஹரிஜன மரபில் பிறந்ததால் கோவிலுக்கு வெளியேன் என்று மாரநீர் நம்பிகள் கேட்பார் உடல்நலம் குறைந்து பிளவை நோய் வாட்ட ஆளவந்தார் பழம் குறைந்து கோவிலுக்கு வெளியே நின்ற மாரநேரி நம்பிக்கு கேட்கவில்லை ஒரு நாள் செய்ய வரும் சமயம் கால்களில் விழுந்தார் கண்ணீர் மல்க சுவாமி காலட்சேபம் செய்யும் இந்த குறைந்த நேரம் தேவரீர் நோயை எனக்கு தந்துவிட்டு போய் ஆனந்தமாக காலட்சேபம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆள அப்படியே ஆகட்டும் என்று தம் நோயை மாரநீரி நம்பிக்கைக்கு வழங்கிவிட்டு காலட்சேபம் செய்ய போனார் உடல் உபாதை இன்றி ஆனந்தமாக பேசினார் திரும்பி வந்ததும் நோயை திருப்பிக் கேட்க குரு பிரசாதமாக என்னிடமே இருக்கட்டுமே என்று தர மறுத்தார் குரு பக்தியை கண்ட ஆள வந்தார் நம் நோயை பெற்றுக்கொண்ட மாரநேரி நம்பிகளை நம்மை போலவே பாவிக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டார் ஆகவே மாரநேரி நம்பிகளை மதித்து பிரேத சம்ஸ்காரம் செய்ததில் குற்றம் இல்லை இந்த வாதத்தை சபை ஏற்கவில்லை ஹரிஜன மரபில் வந்த அந்தன மரவினர் ஒருவனுக்குரிய என்ன அனுமதி உள்ளது என்றனர் சபையோர் ஸ்ரீமத் நாராயணன் ராமனாக அவதாரம் செய்தாரே நம்மை விட உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அவசாரம் அவச்சாரம் இது என்ன கேள்வி ராமர் நம்மை விட பன்மடங்கு உயர்ந்தவர் நம்மை விட உயர்ந்த ராமர் நம்மை விட தாழ்ந்த பட்சிக்கு அதாவது ஜடாயுவுக்கு ஈமக்கிரியை செய்ததாக சொல்லுகிறோம் மனிதன் மனிதனுக்கு செய்ததில் என்ன குற்றம் சபை ஸ்தம்பித்தது ராமாயணம் அடிக்க மட்டுமல்ல பின்பற்றவும் வேண்டும் நன்றி வணக்கம்